எல்லாம இறைமுடைய திருவள்ளை திறமையொண்டு இப்பொழுது ஆறாவது வரலாறாக வெள்ளி அம்பல தெருக்கூத்தாடியது என்பது பற்றி சிந்தனை செய்கிறோம் இப்படி வரலாற்று அமைப்பிலே காண்டால் சென்ற முறை திருமணத்தை கண்டோம் திருமணத்திலே நம்முடைய மீனாட்சி அம்மையை சொக்கநாத பெருமான் மணந்து கொள்கிறார் அப்படி மணந்த வரலாற்றை தான் திருமணப்படல் என்ற பகுதியிலே பார்த்தோம் ஆனால் நாம் திருமணத்தை பார்த்தோமே தவிர நண்பர்கள் உணவு அருந்தவில்லை உணவு அருந்துதான் எனவே சென்ற மாதம் திருமணம் ஆகி இந்த மாதம் சாப்பாடு சொல்லப்படாது நம்முடைய தொடர்பு அப்படித்தான் இருக்கிறது என்ற ஒரு நாள் தவிர என்றால் தொடர்பு பண்ணுகிறோம் அவ்வளவு தவிர திருமணம் முடிந்தது முடிந்தவுடனே நம்ம சாப்பாடு தான் அது கூட எப்படிப்பட்ட திருமணம் என்று சொன்னால் அந்த திருமணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எட்டு முதல் ஒன்பது உடனே பதினோரு மணிக்கு எல்லாம் இந்த பதினோரு மணிக்கு எல போட்ட பிறகு ஒவ்வொருத்தரா வந்து முக்கியமானவர்களை அழைப்போம் அப்படி அழைக்கின்ற தான் ஒரு நிகழ்ச்சி இப்பொழுது நடக்கிறது இந்த உணவுக்கு என்று சொல்ல உடனே அப்பொழுது எல்லாம் அழைத்துதான் போவாங்க இப்போ அழைக்காம இங்க வந்து திருமணம் இருக்கும் போதே நம்ம பாட்டு போய் சாப்பிட்டு வர்றதெல்லாம் இப்போ ஏன்னா நமக்கு இருக்கிற விரைவு அவங்க நமக்கு கல்யாணக்காரங்களுக்கு இருக்கிற விரைவு எல்லாம் சேர்ந்து இந்த பரபரப்பெல்லாம் இல்லாத காலத்திலே திருமணம் முடிந்து வேண்டிய அந்த பெண் பெண் சிறப்பு செய்ய வேண்டியெல்லாம் செய்து அதன் பிறகு போட்ட பிறகு யார் அதுலேயும் இன்றிமையாவது சம்பந்தி விட்டார் முதல்ல வந்து இங்கே மன வீட்டில் நடந்ததுன்னா சம்பந்தி விட்டாரர்களுக்கு முதல்ல வரவேற்பு பண்ணி அவர் இன்றிமையாதவர்களுக்கு எல்லாம் பண்ணி அதன் மற்றதெல்லாம் அப்படி சாப்பிடற பழக்கம் இருக்குது இப்போ அதுக்கெல்லாம் ஒன்றும் நேரம் இல்லை சம்பந்தம் இல்லாத ஆள் முதல் பந்தியில சாப்பிடுவான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க நேர்மையான அமைப்பு திருமண எல்லாரும் மீண்டும் போய் பெரிய முனிவர்களாக இருப்பவர்கள் நீராடுவார்கள் முப்பொழுதும் நீராடல் காலையிலும்டுதல் நண்பகலும் நீராடுதல் பிறகு நீராடி உணவு இருந்தது எனவே முப்படுத்தும் இருக்கின்ற ஒரே ஒரு நூல் திரிக்கடுக எட்டு தொகை எட்டு நூல்கள் இதெல்லாம் மேற்கணக்கின் மேற்கணக்கின் எழுபத்தி வடி இருக்கு இவையெல்லாம் நீளமான பாடல் அதெல்லாம் எட்டு தொகை நட்டினை குறுந்தொகை ஐங்கல் கலித்தொகை நூல்கள் அதே போல பாடல்கள் இருக்குது ஆனா நாற்பது வரி பாடலும் இருக்கும் அறுபது வரி பாடலும் இருக்கும் அதனால அப்படி பாடல் மிகுதியாக எல்லாம் இது ஒரு எட்டு சேர்த்து பத்து எட்டு பதினெட்டு மேற்கணக்கு நூல்கள் அறநூல்களாகவே மிகுதி இருப்பன சில நூல்கள் வந்து அகப்பொருள் பற்றியும் பேசுவேன் தெனி மாலை நூற்றையும் இன்னும் ஒரே ஒரு நூல் காரெட்டுன்னு வெறும்ன வந்து அந்த கார்கால வரணை மட்டும் சொல்லும் இப்படிப்பட்ட நூல்கள் சேர்ந்து ஒரு பதினெட்டு நூல்கள் பாடல் வங்கியில் ரொம்ப சின்னதா இருப்பதனால அதை கீழ்கணக்கில் வைத்து அப்படி ஒரு பதினெட்டு இப்படி ஒரு பதினெட்டு முப்பத்தாறு நூல்கள் அதுக்கு முன்னே தோண்டிய தொல்காப்பியம் ஒண்ணு இந்த சங்காலயே தோன்றிய ஒரு நூல் முப்பது முத்தொள்ளாயிரம் ஒரு நூல் அது கொஞ்சம் அதிகமா அது ஒண்ணு முப்பத்தி ஆறு ஒண்ணு முப்பத்தி முப்பத்தி எட்டு சங்ககாலத்தை அடுத்து இருக்கிற காப்பியங்களில் முதன்முதல் தோன்றியது சிலப்பதிகாரம் மணிமேகலை அது சங்ககாலத்தை அடுத்து சொல்லாம சங்கம் மருவிய காலம் என்று ஆராய்ச்சியாளர் அருமையான சொல்ல சொல்லி சங்கத்தை அடுத்து வந்த நூல் ரெண்டு நாற்பது நூல்கள் இலக்கியம் வந்த உடனே இதுக்கு அவ்வளவு மதிப்பு இல்ல படிக்கவும் போய் காலப்போக்கில் போயிட்டு அது போட்டோம் அந்த நூல்களிலே கீழ்கணுள்ள இந்த இதுல கூட ஒரு பாட்டு உண்டு காலை இஞ்சி கடும்பகள்க்கு மாலை கடுக்காய் மண்டலம் சாப்பிட்டால் காலை கூணி குறிய நடப்பவர் காலை வீசி கடிதம் நடப்பரே பாட்டு காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கால் வலி வைத்து வலி இந்த மாதிரி போக்குவரத்து சொல்றேன் காலை மாங்காய் கடும்பகள் தேங்காய் மாலை புளியங்காய் மண்டலம் சாப்பிட்டால் காலை வீசி கடுகி நடுப்பவர் காலை கூணி குறுகி நடப்பட இப்படி எல்லாம் நமக்கு பெரியவர்கள் உணர்வுக்காக வந்து தந்த அருமையான அறங்களையும் பாடல்களாக பாடினார்கள் உடலுக்கான அறவுறையும் சொன்னார்கள் அப்படி மும்மூன்று நீதிகளை சொன்னது அப்படி ஒரு அமைப்பான் நூல் அதுல ஒரு பாடல் உன்பொழுது நீராடி உண்டல் என்ற ஒரு அறத்தை சொல்ல அதைத்தான் மையமாக கொண்டு நாம் இங்கே பார்க்கப்போம் இப்பொழுது நாம் நேர அந்த நூலுக்குள்ள நுழைவும் ஒரு முன்னுரை போல சொன்னீர்கள் வான் திங்கள் குலமணி விளக்கை வேட்டு கோமுடி கவித்து பாராண்டு இளகுறு தோற்றம் ஈதால் இப்ப ரொம்ப நேரம் சொல்லிவிட்டு இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் என்று சொல்றாங்களே வானொலியிலே இப்ப நாம் இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் எனது தடாதகையாருடைய திருவதாரம் அடுத்தார் போல் இருக்கிற திருமணம் இந்த இரண்டு படனங்களிலும் என்ன படித்தோம் என்று சொன்ன படனம் படிச்சுட்டோம் அதுல என்ன படித்தோம் என்றால் உலையியல் நிறுத்து பெருமான் வந்து இந்த உலகியலை எப்படி நமக்கு கற்றுத்தருகிறார் என்பதற்காக அவன் நமக்கு கற்றுத்தருவதற்காக உலகியலை கற்று வந்தானுடாமல்லாம் உலகியலை தெரிவதற்காக அவன் அங்கிருந்து இறங்கி வரான் பாவம் வானிலிருந்து வந்தான் நம்முடைய அப்பர்சாமிகள் வான் படித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்று பாடுகிறார் தன்னலம் கருதாமல் தன் நிலைக்கு கீழறிங்கி உயிரில் வாழ்வே வாழ்வு கருதுகின்ற ஒருவர் அந்த மாதிரி பெயருடைய ஒரே ஒரு தகுதி வாய்ந்தவர் பெருமான் இறைவன் தான் என்று சொன்னார் அருமையா கைலாயத்திலையும் இருக்கலாம் கவலையே இல்லை அது வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு வந்து இம்மண் புகுந்து இந்த மண்ணுலகத்துக்கு வந்து இங்க இருக்கிறார் ஆட்கொண்ட வள்ளல் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட வள்ளலாக இருக்கின்ற சுக்கநாத பெருமான் அங்கிருந்து கீழே இறங்கினாராம் இறங்கி என்ன செய்தார் வான் திங்கள் குலமணி விளக்கை வேட்டு அதான் போனதான் படிச்சது வான் திங்கள் குலமணி சந்திரகுலத்தை தனக்கு தலைமையாக கொண்டிருக்கிற பாண்டியார் அரசு அந்த பாண்டிய அரசு தோன்றிய தடாதியாரை திருமணம் செய்தார் எனவே திருமணம் செய்தால் ஒரு காலையில் நன்றாக கல்வியறிவோடு வளர்வதும் பண்போடு வளர்வதும் அதன் பிறகு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடத்தி அந்த இல்லற வாழ்வை ஏற்று நடத்துவதும் அதன்படி இறை வழிபாடு மற்ற குரு வழிபாடு எல்லாவற்றையும் செய்யவும் இப்படி அமைப்பு தான் இதுதான் உலகியல் இந்த உலகிலே நாம் தெரிந்து கொள்வதற்காக இம்மாதிரி அவன் தோன்றி இங்க வந்து பெருமாட்டிய மனந்தான் என்று சொன்ன நமக்காக ரெண்டும் இவை எல்லாம் ஒரு விளையாட்டாக நமக்கு சொன்னது காரணம் மனித வாழ்வு இப்படி அமைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகில் தெரிவதற்காக அவன் செய்த விளையாட்டு அதுக்காக வேட்டு திருமணம் செய்து கோமூடி கவித்து இப்ப அம்மா ஆட்சி அந்த அம்மா ஆட்சி தான் பெருமான் தனக்கு மனவாளனாக வந்தவுடனே இந்த ஆட்சியை அவரிடமே சீற்றும் நான் வந்து அரியவனா இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டாங்க அதனால அந்த பெண் அரசு இந்த பெருமான் ஏற்றுக்கொண்டு கோமுடி கவித்து அரசியல் செலுத்தி பாராண்டு ஈலகுரு தோற்றம் இப்படி உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நிலைமையை நாம் இதுவரை பார்த்தோம் என்று சொல்றது எனவே இது தலாதய பிரட்டியார் திருவுதாரத்தையும் திருமண பள்ளத்தையும் உள்ளடக்கிய ஒரு செய்தி சுருக்கம் செய்தி சுருக்கம் அந்த திருமணத்தில் நடந்ததுக்கு அறையழுற்ற அந்த திருமண அறிவில் ரெண்டு ரெண்டு முனிவர்களுக்காக பெருமான் வெள்ளி அம்பலத்தை உருவாக்கி திருக்கூத்தாடி நானாம் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் இருமுனிவர் யார் வெள்ளி அம்பலத்தை தோற்றுவித்து ஆடுகின்ற அந்த ஆட்டத்தின் பயனாக உலக மக்களுக்கும் உயிர்களுக்கும் கிடைக்கின்ற பயன் என்ன என்பதைத்தான் இந்த வரலாறு இனி சொல்ல இருக்கிறது எனவே நடந்ததும் நடக்க இருப்பதும் என்று சொன்ன நடந்தது முதல் இரண்டு அரிகள் நடக்க பின் இரண்டு அப்படியாக வைத்து ரொம்ப அருமையாக இதெல்லாம் இந்த காப்பீட்டினுடைய கோப்பு ஒரு கட்டுக்கோப்பு அமைப்பு செய்திருக்க எனவே நடந்தது நடக்க அப்ப முனிவர்கள் யார் எதன் பொருட்களுக்கு வெள்ளி அம்பலத்தில் கூத்தாட வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் இப்பொழுது நாம் நினைக்க போறோம் புண்ணிய மலர் மென் கொம்பை வேட்டபின் திருமணம் ஆயிட்டு எல்லாம் முடிஞ்சது நாட்டிப்பட்டம் மாவி இதெல்லாம் எல்லாம் செஞ்சாச்சு மஞ்சள் மோதிரம் போட்டாச்சு இப்ப இந்த கால முறைப்படி வாழ்த்து பா அது பாட்டுங்களா நண்பர்கள் அப்படியே அது ஆன பிறகு புவனம் தாங்கும் கண்ணுதல் மூர்த்தியாய கௌரியன் மனத்தில் வந்த மன்னியல் வேந்தர் வானோர் மாதவர் பெரிய கல்யாண மண்டபம் தகுதி கேட்போம் பெரிய மண்டபம் ஒரே சமயத்தில் மண்டபம் பாருங்க அப்படி இருந்தாலே நாலு பந்தி போனா என்ற அப்படி பெரிய சார் அவ்வளவு எல்லாம் வேணாங்க ஒரு முன்னூறு நானூறு பேர் இருக்க முடியாது அவங்க பெருமானுக்கு என்ன தகுதி விதமான ரகம் அவருக்கு மக்கள் வருகை என்ன ஒன்று விண்ணவர் தேவர் வருவாங்க அடுத்தது வேந்தரு மன்னியல் வேந்தர் அரசர்கள் என அரசனாக இருப்பதனால தன்னை சூழ்நிற்கிற அரசர்கள் வரணும் அப்புறம் வானூர் வரும் ரெண்டு மாதவர்கள் மாதவர்கள் பிறர் அடங்கும் மக்கள் வரணும் அதனால ஒரே சமயத்தில் ஒரு லட்சம் பேர் உட்கார மாதிரி பெரிய பத்தி அதனால வருஷ முனிவர்களுக்கு விட்டுருங்க அந்த வரிசையே மன்னோர்களுக்கு தெரிந்து கொள்ளணும் உணவு பரிமாறணுமே தவிர அது வந்து காய்கறி தான் பரிமாறி வைக்கணும் வச்சுட்டு கூப்பணும் இந்த உட்கார்ந்த பிறகும் உணவு வைப்பாங்க உணவு வைத்து பச்சை உடனே வந்து பாட்டு காய்கறி வறுவல் இந்தியெல்லாம் சாப்பிடறதுக்கு பாருங்க ஒரு பெரும் பந்தியில எல்லாருக்கும் வந்துதான் பார்த்துட்டு பெரியவங்க சாப்பிடறாங்க பார்த்த பிறகு சாப்பிடலாம் அப்படி சொன்ன பிறகு சாப்பிடணும் இன்னொரு அருமை திருமடங்கள்ல இருக்குங்களா மாகேஸ்வர பூஜைன்னு பேர் மாகேஸ்வர பூஜை மாகேஸ்வர பூஜைன்னா வந்திருக்கின்றருமக்களையும் இது வழிபாடு செய்வாங்க யாரு பந்தி போடுறாங்க அருமையா செய்யணும்னா அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் எல்லாருக்கும் மலர் வைத்து அவர்களுக்கு முதல்ல அப்புறம் தூபம் நறுமண புகை காட்டி அதன் பிறகு வந்து கல்பூரம் எல்லாத்தையும் காட்டி செய்கிறாரளோ அவர்கள் மக்களுக்கு வணக்கம் செலுத்தி அவர்கள் கையினால திருநீர் பெற்று அதன் பிறகு எல்லாரும் வந்து என்னுடைய வேண்டுகோளுக்கு என்ன ஏற்கலாம் ஏற்க வேண்டுகிறேன் என்று சொன்ன பிறகு தொடரும் கையா அது வரைக்கும் சரி விடுறது முறை அப்படி வருகின்ற பொழுது ஓதவாமூர்த்தி என்று நாங்கள் ரொம்ப அற்புதமாக அதற்கேற்ப சில பாடல்கள் பாடுவாங்க அண்ணாளலம் இந்த குகம்ணிபுகுந்து குலாப பாத விளைக்கு இப்படி எல்லாம் பாடுவாங்க இதெல்லாம் பாடின பிறகு அது நிறைவு பண்ணும்போது பூஜை எல்லாம் பண்ண பிறகு ஒரு ஐந்தாறு மங்கள சொற்கள் சொல்லப்படும் மங்கள சொற்கள் சொல்லப்படும் காசி ராமேஸ்வரம் முதலான இடங்கள் எல்லாம் நாள் வழிபாடு சிறப்பு வழிபாடு ஆகியவை எல்லாம் சிறப்பாக நடக்க பெற்றதாக திருவுள்ள அரகரா அப்படிமா இங்க வந்திருக்கின்ற அடிவர்களுக்கு எல்லாம் சிவஞானமும் தீர்க்காய்ச்சும் மேன்மேலும் பெறுவதாக திருவுள்ள அரகரா விருந்தினை செய்கின்ற மக்களுக்கு எல்லா நலன்களும் எல்லா பேர்களும் மேன்மேலும் பெறுவதாக திருவுள்ள தடைக்க அரகரா அதன் பிறகு சாப்பிட வைப்பது ஒன்று இந்த வணங்கும் போது என்ன தண்ணி எத்தனை வெள்ளை இவர்கள் என்ன கருதிக்கணும் தம்முடைய மன தியானத்தினாலே பெருமான் தம் உள்ளத்தில் வீட்டிருப்பதாக தம்மை மாகேஸ்வராக பாவித்துக் கொண்டிருக்கணும் அப்பதான் வணங்குறவர்களுக்கு பயன் வணங்குறவர்களுக்கு பயன் வணங்குகிறவர்களும் இங்க இருப்பவர்களெல்லாம் மாகேஸ்வரின் இந்த கருதி வணங்கணும் அப்பதான் அவர்களுக்கு பயன்